ஹதீஸ் நூற்றி நாற்பத்தி ஏழுஷா ரவி பெண்களே நீங்கள் உங்கள் தேவைக்காக வெளியே செல்ல இப்போதும் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டே உள்ளது என நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெளியே செல்ல என்பதற்கு கழிப்பிடம் நாடு என்பதே நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் கருத்தாகும் என இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்கள் ஹிஷாம் கூறியுள்ளார்